என்ன சஜ்மாமா இன்னைக்கு என்ன சொல்ல போறியாத்துல ஒரு வார்த்தை எப்படி தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பெருசா எடுத்துக்காத ஒரு நபர் ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம அவர் என்ன சொல்லுவோம்னா அம்பாட்டுக்கு அசால்ட்டா போற ஐயா அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஒரு நல்ல எதையுமே மனசுல வச்சுக்காம ஒருத்தர் நல்லா பேசுறாரு அப்படின்னா அம்பாட்டுக்கு அசால்டா பேசுறா ஐயா அப்படிம்போம் அங்க அந்த அசால்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு உண்மையில என்ன மீனிங் தெரியுமாடா அதுதானே மாமா மீனிங்க அதை வச்சா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லடா அசால்ட் அப்படின்னா தாக்குதல் அப்படின்னு அர்த்தம் ஏறாச்சும் ஒருத்தர் தாக்குற தாக்குற மாதிரி பேசுறோம் அப்படின்னா அது வந்து அசால்ட் அப்படிங்கிற மீனிங்ல வரும் என்ன மாமா இப்படி சொல்றீங்க அடா ஆமாடா அந்த வார்த்தை எப்படியோ நமக்குள்ளே அப்படி பழகி போயிடுச்சு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக போகிறேன் அசால்ட்டாக பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அசால்ட்டு அப்படின்னா அவன் யாரையே தாக்க போகிறான்னு அர்த்தம் ஓ இது என்ன எப்படி சொல்கிறீ ஆமாடா இப்போ இன்னொன்று கூட சொல்லுவான் ஒருத்த வந்து ரொம்ப கல்லங்க விடம் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறான்னு அவன் ரொம்ப பிளைனாக பேசுகிறான் ஐயா அவன் அவனுடைய ரொம்ப பிளைனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிளைன் அப்படின்னா வெளிப்படையானது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது பிளைன் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதே நம்ம பிளைன் அப்படின்னு சொல்றது இந்த பிளைன் தோசைன்னு சொல்கிறோம் பார்த்தியா ஆமாம் அது நல்லா தெரியும் அதுதான் பிளைன் அப்படின்னா சாதாரணமாக இருக்கிறது ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் பிளைனாக பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது ரொம்ப சாதாரணமாக பேசுகிறேன்னு அர்த்தம் அதுக்கு ஓஹோ அப்புறம் அந்த காமெடி காமெடின்னு சொல்கிறோம்ல காமெடினா என்னடா என்னமாமா எவ்வளோ சினிமா பார்க்குறோம் எல்லாத்துலேயும் தான் காமெடி சீன்லாம் வருது அதான் காமெடி அது வந்து அப்புறம் நம்மளாக இதை கிரியேட் பண்ணிக்கிட்டது காமெடி அப்படின்னா இப்போ ஒரு நாடகம் நடக்குதுன்னு வச்சுக்கோ அந்த காலத்தில் வந்து நாடகங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்போ அந்த நாடகம் வந்து முடிகிற வரைக்குமே பார்த்தா ரொம்ப சோகமாக ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அந்த நாடகம் போய்கிட்டு இருக்கும் பார்த்தா அந்த கிளைமேக்ஸில் அதை வந்து ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து ஒரு திருப்தியாக சந்தோஷமாக முடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமெடி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் உண்மை அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் மருவி ஒரு சிரிப்பான ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா காமெடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம் ஆனால் உண்மையிலேயே இந்த காமெடி அப்படின்னா என்னென்னா அந்த நாடகம் முழுக்க துக்கமாக இருந்துட்டு கடைசியாக அது சந்தோஷமாக முடிஞ்சுனா அதுக்கு பேர் தான் காமெடி சரி கடைசியாக துக்கமாகவே முடிஞ்சிருச்சுனா அதுக்கு பேர் ட்ராஜடி அப்படின்னு சொல்கிறது அதாவது துக்கமாகவே அந்த கதை முழுக்க ஒரு சீரியஸாக போயிட்டு முடிவும் துக்கமாகவே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ராஜடின்னு பேர் அது சந்தோஷமாக முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு காமெடின்னு பேர் ரொம்ப காமெடியாக இருக்குது மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதான்ண்டா அதே காமெடி சரியா காமெடிக்கும் ட்ராஜடிக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க இதுமாரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் நிறைய சொல்லுவோம் பரவாயில்ல மாமா இது நல்லா இருக்குது இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க மாமா நல்லா இருக்கு கேட்குறதுக்கு சரி சரி நாளைக்கு வந்து சொல்லுவோம் இப்போ கிளம்புவோம் சரியா சரி மாமா நான் போயிட்டு வரேன் மாமா சரி கிளம்பு கிளம்பு நேராஜ் கிளம்பு